ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய பிறவி பயனான மோக்ஷத்தை நாம் அவசியம் அடையணும் அந்த மோட்சத்துக்கு ஞானப்பிராப்தி ரொம்ப முக்கியம் ஞானான் மோக்ஷான்னு ஞானானுபவம் நமக்கு வரணும் அதற்கு வேதாந்த சிரவணம் ரொம்ப முக்கியம் அதில் முக்கியமாக நான் முதல்லையே சொன்ன மாதிரி திரிகரணசுத்தியாக நாம் எதையும் செய்யணும் திரிகரணசுத்தின்னு சொன்னால் கை கால்கள்னால் பண்ணுறது அதுக்கு காய காயம் காயம்னு பேர் காயா வாக்குனால பண்ணுறது மூணாவது மனசுனால பண்ணுறது அதான் நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் கடைசியில் காயின வாச்சா மனசேந்திரியிர்வா புத்தியாத்மனாவா பிரகிருஸ்வபாவது கரோமி எத் எத் சகலம் பரஸ்மி நாராயணாய்த்தி சமர்ப்பையாமி அப்படின்னு சொல்றோம் காயேனவாச்சா மனசா இது மூணு நாளையும் செய்யறதுதான் திரிகரணத்தினாலும் ஜனாதிபதி இருக்கார் ஜனாதிபதியை நாம பார்க்க போறோம் அங்க வாசல்யூரிட்டியும் போட்டு நின்னாதான் செக்யூரிட்டியே உள்ள விடுவான் அதான் காய்கம் அப்புறம் வாசிக்கம் ஜனாதிபதியையும் பார்த்து பேசுகிறோம் அப்படின்னா கரெக்டாக பேசணும் பழைய சமாச்சாரங்கள்லாம் பேசின்னு இருக்கக்கூடாது ஏன்னா அவருடைய ஒரு ஒரு நிமிஷம் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது அதனால் சரியாக பேசணும் அதான் வாசிக்கம்னு பேர் நாம் என்ன காரியத்துக்காக ஜனாதிபதியை பார்க்க போகிறோமோ அந்த காரியத்தை மனசில் வச்சுன்னு போகணும் அதுதான் மானசிக்கம்னு பேர் அதுபோல் நாம் மோட்சத்தை அடையிறதுக்காக நாம் முயற்சி பண்ணுறோம் அதுக்கு சாதனங்கள் நிறைய இருக்குது காய்கமான சாதனங்கள் வாட்சிக்கமான சாதனங்கள் மானசிக்கமான சாதனங்கள் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கா அதில் காயகமான சாதனங்களில் இந்த சந்நியாசாசிரம்கிறது ரொம்ப முக்கியம் அது திரிகரணத்துக்கும் வேணும் சந்யாசங்கிறது இந்த சந்யாசம் இல்லாமல் மோட்சம் சித்திக்காது அப்படின்னு பகவத் பாதாச்சாரியா ரொம்ப வலியுறுத்தி இருக்கா வேதமும் அதுதான் சொல்றது ந கர்மனா ந பிரஜா தனே நியாகே நெய்கே அமிர்தத்வமா நசுஹூ அப்படின்னு சொல்ற ந கர்மனா ந பிரஜயா ந தனே நியாகே நெய்கே தியாகத்தினால நாம் ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு உபனிஷத்து நமக்கு சொல்கிறது தியாகம்னா சந்யாசம் அதனால தான் சன்னியாசிகள் வந்தால் இந்த மந்திரத்தை சொல்லி நாம் பூர்ண கும்பம் கொடுக்குறோம் சன்னியாசத்தை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கு நம்முடைய தர்மசாஸ்திரங்களும் சொல்கிறது உபனிஷத்துகளும் சொல்கிறது வைராக்கியசாலியாக ஒரு சொன்னிருக்கான்னா எயிச்சேத்து மோட்ச மாதாத்து உத்தமா விற்பிமாத் மகாபாரதம் யார் மோட்சத்தை அனுபவிக்கணும்னு யார் ஆசைப்படுறானோ உத்தமா விற்பிமா உத்தமமான சன்னியாசாசிரமத்தை அவன் எடுத்துக்கணும் மனுஸ்மிருதியில கூட வேதாந்தான் விதிவத்து ஷுத்வா சந்யாசேன அணரணோத்விஜகா விதிவத்தாக வேதாந்தத்தை சிரவணம் பண்ணணும் விதிவத்தானா முறைப்படி வேதாந்தத்தை நாம் ஒரு குருவின் மூலமாக நாம் அபியாசம் பண்ணணும் சந்யாசாசிரமத்தை நாம் எடுத்துக்கணும் அப்படி ரொம்ப உயர்வு சன்னியாசாசிரமம் ஏன்னா சன்னியாசிகளுக்கு மூணு ரொம்ப முக்கியம் சன்னியாசாத்து பிரம்மணஸ்தானம் வைராகியாத்து பிரகிருத்தோலய ஜானாத் கைவல்யம் ஆப்னோச்சி திசிர்தா கதயஸ்மிருத்த சன்யாசாசிரமம் வாங்கிக்கிறதுனால பிரம்ம பிரம்மணஸ்தானம் அந்த பிரம்மாத்மா அனுபவம் நமக்கு சித்திக்கிறது வைராக்கியத்தினால பிரகிருல நாம் லயத்தை அடையிறோம் ஜானத்தினால கைவல்யம் ஆப்னோதி அப்படின்னு ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கா சந்நியாசாசிரமத்து மேலும் சந்யாசிகளுடைய ரூபம் சாட்சாத் கிருஷ்ணனுடைய ரூபம் அப்படின்னு வர்ணிக்கிறார் ரிஷிகள் தேரூபே வாசுதேவஸ்ய சரஞ்ச அச்சரமேவ சரம் சன்னியாசினாம் ரூபம் அச்சலம் பிரதிமாதிக்கம் வாசுதேவனான கிருஷ்ணனுக்கு ரெண்டு ரூபம் சரம் அச்சரம் சரம்னா அசையக்கூடிய உருவம் அச்சரம்னா அசையாத உருவம் சரம் சன்னியாசினாம் ரூபம் சலிக்கிற ரூபம் எதுன்னா சந்யாசிகளுடைய ஸ்வரூபம் தான் வாசுதேவனுடைய சலிக்கிற ஸ்வரூபம் அச்சலம் பிரதிமாதிகம் அசையாத ஸ்வரூபம் தான் பிரதிமைகள்லாம் விக்கிரகங்கள்லாம் அப்படின்னு சாட்சாத் கிருஷ்ணனுடைய ஸ்வரூபமாக வர்ணிக்கிறா மகரிஷிகள் அந்த சன்னியாசிகளுக்கு பத்து விஷயங்கள் இருக்கணும் ரொம்ப அந்த பத்து விஷயங்களும் சந்யாசாசிரமம் வாங்கின்றாதான் சித்திக்கும்னு ரிஷிகள் நமக்கு காட்டியிருக்கா என்னன்னா திருத்திகி கஷமா தமஹா அஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிகிரகா தீஹி வித்யா சத்தியம் அக்ரோதான்னு திருத்திகினா எப்பொழுதும் ஸ்வதர்மத்தை விட்டுடக்கூடாது நம்முடைய கடமைகளை விடாமல் செய்யணும் க்ஷமா க்ஷமான சகிஷ்ணுத்வம் சகிச்சுக்கிறது யார் எதை அவமானம் பண்ணி எதை பண்ணினாலும் சகிச்சுக்கிறது காட்டிக்கிறதே இல்லை அதுக்குதான் க்ஷமானு பேரு தமஹா தமஹான்னா மனோநிகிரகம் மனசை கட்டுப்படுத்தணும் மனசு போகிற வழியில் நாம் போகப்படாது நம்ம சொல்றதை மனசு கேட்கணும் அப்படி மனசை கட்டுப்படுத்துறது அஸ்தேஜம் அஸ்தேஜம்னா எந்த வஸ்துவை பார்த்தாலும் ஆசையே வரப்படாது சௌச்சம் சௌச்சம்னா ஆசார் அதான் டிசிப்ளின்னு பேர் இந்திரிய நிகிரகா இந்திரிய நிகிரஹான்னா கன்று காது மூக்கு இதெல்லாம் சுதந்திரமாக வேலை செய்யக்கூடாது உதாரணம் எப்படின்னா ஒரு தட்டில் நல்லா சுட சுட பண்ணி ஹல்வா பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கு அதில் மேலே முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டிருக்கு அதை நமக்கு பார்த்த உடனே நாக்கில் எச்சல் ஊறும் அதை எடுத்து வாயில் போட்டு உடனேவா வாயில் எச்சல் ஊறுறது இல்லை அதை பார்த்த மாத்திரத்திலேயே நாக்களை எச்ச ஓடுறது சாப்பிட்டது மாதிரி அது இருக்கக்கூடாது எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும் நம்ம இந்திரியங்களில் வித்தியாசம் வரக்கூடாது அதான் இந்திரிய நிகிரகம்னு தீஹி தீஹின்னா வேதாந்த சாஸ்திர ஜானம் உபனிஷானம் வரணும் வித்யா வித்யான்னா ஆத்ம ஜானம் சத்தியம் சத்தியம்னா பொய்யே பேசப்படாது அக்ரோதா யார பார்த்தாலும் அவன் நம்ம மேலே ஒரு ஏதோ விரோதம் நம்ம மேல தப்பாக பண்ணிருந்தா கூட அவனை பார்த்தா நமக்கு அவன் மேல கோபமே வராது அது ஒரு காலம் அப்போ அவனுக்கு தெம்பு இருந்தது தப்பு பண்ணினான் அப்படின்னு அந்த மன்னிக்க கூடிய எண்ணம் குரோதமே வரப்படாது அவன் விஷயத்துல இந்த குணங்கள்லாம் சன்னியாசாசிரமத்தில் ரொம்ப முக்கியம் சந்யாசாசிரமம் வாங்கிண்டா இந்தந்த குணங்கள்லாம் நமக்கு வரும் இந்த குணங்கள்லாம் சன்னியாசிகள்கிட்ட நாம் பார்க்கலாம் நாம் பார்த்து அனுபவிச்சிருக்கோமே மகாபெரிவா பெரிவா இவரெல்லாம் பார்த்தா இந்த பத்து குணங்களும் அவள்கிட்ட நாம் பார்க்கலாம் கோபம் வராது சகிச்சுக்கிறது மகாபெரிவா யாத்திரையெல்லாம் நாம் கேட்குறோம் அனுபவங்கள்லாம் கொசுக்கடியாக வெயிலா மழையாக எதையும் பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரி இருக்கிறது இந்த குணங்கள்னால் சன்னியாசாசிரமத்தில் ரொம்ப முக்கியம் மேலும் சந்நியாசத்தினுடைய பெருமைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்